السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر باثا شديدا والصلاه والسلام على اشرف الخلق محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله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 எல்லா புகழும் இந்த வானங்களையும் பூமியையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து அவற்றையெல்லாம் மிகவும் கவனமாக திட்டமிட்ட அடிப்படையிலே நிர்வகித்து வருகின்ற ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக அலஹம்துல்லா சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் மற்றுமுண்டான அல்லாஹு தாலாவால் வழங்கப்பட்ட வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து இந்த புனிதமான மாதத்திலே அல்லாவுடைய மாளிகையிலே இழத்திக் காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹக்கு மிகவும் நுணுக்கமாக எங்களை எல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் தக்குவா செய்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா எமக்கு அளித்த மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக ஒரு ரமலானை இந்த வருடமும் அடைய கிடைத்திருக்கிறோம் இதற்காக வேண்டி நாம் அல்லாஹு தாலாவுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் அது பத்தாவது நோன்பையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் கடந்த வருடம் எங்களோடு இந்த ரமலானிலே இருந்த எத்தனையோ பேர் கபராளிகளாக மாற இருக்கிறார்கள் அடுத்த வருடம் இந்த மசிதிலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எத்தனை பேர் கபராளிகளாக மாற இருப்பார்களோ அல்லாஹு தாலாவுக்குத்தான் தெரியும் இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அருமையான பொன்னான இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் அழகாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது எமது கடமையாக இருக்கிறது ரசூல் லாஹி சல்லு அலஹி அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு துறை ஆமின் சொன்னார்கள் ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அதிலே பாவ மன்னிப்பு கேட்டு விடுதலை அடையவில்லையோ அந்த மனிதன் நரகத்திலே நுழையட்டும் அந்த மனிதன் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு கண்மணியானு அலஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கருத்தை தருகிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு தவறிவிட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு எத்தனையோ அற்கொடைகளை வழங்கலாம் அந்த அருக்குடைகளுக்கு மத்தியிலே ரமவான் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்குடை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் பாவிகளாக இருக்கின்றோம் நாம் குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எமது பாவங்களை எல்லாம் எங்களை விட்டும் விடுவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருகிறான் அது நாம் அனைவரும் எங்களுடைய மோசமான உள்ளத்தினுடைய பண்புகளை எல்லா விடுதலை அடைந்து நல்ல பண்புகளை எமது உள்ளங்களிலே குடிகொள்ள செய்யக்கூடிய ஒரு பாத்தியம் பொருந்திய ஒரு ரமலானாகவும் இந்த ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது சுயநலமையாக இருக்கின்ற ஒரு மனிதனை பொது நலமையாக சமூகத்திலே சேவை செய்யக்கூடியவனாக மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக மாற்றுகின்ற ஒரு பாத்தியம் உள்ள ஒரு மாதமாகவும் இந்த ரமலான் இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் அற்புதமானதும் மோசமானதுமான ஒரு காலமாக இருக்கிறது அன்றாடம் கேள்விப்படுகிறோம் கொலைகளை பற்றி கொள்ளைகளை பற்றி பாலியல் வக்கரங்களை பற்றி கடத்தலை பற்றி வஞ்சகத்தை பற்றி பொய்யை பற்றி கோளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தீமைகளுடைய காடாகவே உலகம் மாறிக்கொண்டு வருகிறது எங்கு திரும்பினாலும் தீமைகளுடைய காடை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் மனிதனுக்கு மிருகத்தன்மையிலிருந்து விடுதலையாகி மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான குற்றங்களிலிருந்து தூரமாகி தன்னை புனிதனாக மாற்றுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகின்ற செய்திகள் எல்லாம் சுயநலமைகளுடைய செய்திகளாகத்தான் இருக்கிறது தங்களை பற்றி மாத்திரம் சிந்திக்கின்ற தமது வயிற்றை பற்றியும் தமது குடும்பத்தை பற்றியும் மாத்திரம் சிந்திக்கின்றவர்களுடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் மனிதனை மற்றவர்களுக்கு கொடை கொடுக்கக்கூடியவனாக மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவனாக மாற்றுகின்ற ஒரு மனப்பாங்கை அவனிடத்திலே உருவாக்குகின்ற ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அதிலே யார் அமல்களை செய்யாமல் தொடர்ந்தும் தமது பழைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் அதிகமாக கை வேண்டும் இந்த பத்து நாட்களையும் நாங்கள் எந்தள தூரம் சீரும் சிறப்புமாக பயன்படுத்தினோம் என்று ஒவ்வொரு பணக்காரனும் ஒவ்வொரு ஏழையும் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் ஒவ்வொரு அறிவாளியும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் ஆணும் பெண்ணும் சிறியவர்களும் பெரியவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அருமையான இன்னும் இருபது நாட்கள் எங்கு இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த காலப்பிரிவை அழகாக திட்டமிட்டு நாங்கள் கடத்துவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியார்களே இந்த ரமலானுடைய சொல்லி காட்டுகிறான் தத்தக்கும் நீங்கள் எல்லோரும் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய நோக்கம் என்று மிகவும் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது தக்குவாதாரிகளை உருவாக்குவது தக்குவா உள்ளவர்களை உருவாக்குவதுதான் ரமலானுடைய நோக்கம் என்று மிக தெளிவாக அவன் சொல்லிக் காட்டுகிறான் அருமை சகோதரர்களே பெரியார்களே நோன்பு தக்குவாவை உருவாக்குவதற்கு தக்குவா உருவாகினால் வெளிப்பாடுகள் என்ன எவையாக இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தக்குவா என்றால் என்ன நாங்கள் அடிக்கடி மொழிபெயர்க்கிறோம் அல்லாவுடைய அச்சம் இறை அச்சம் என்று நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் சரி ஒரு விடயம் எம்மிடத்திலே வந்துவிட்டது என்றால் என்ன வெளிப்பாடுகள் எவையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் வெறுமனே உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு உணர்வு அல்ல அது செயலாக வெளிவர வேண்டும் அமலாக வெளிவர வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே மிகவும் தெளிவான ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே உங்களுடைய ரட்சகனுடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் மெதுவாக செல்லுங்கள் என்று சொல்லவில்லை வேகமாக செல்லுங்கள் உங்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது நீங்கள் எல்லோரும் பாவத்திலே நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே சாரி நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அதாவது மகுபுறத்தை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே உ ஜன்னத்தின் சுவர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைவாக செல்லுங்கள் என்று சொல்லுகிறான் மன்னிப்பை நோக்கி விரைவாக செல்ல வேண்டும் இரண்டாவது சுவர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் அந்த சுவர்க்கத்தினுடைய விசாலம் எப்படிப்பட்டது என்றால் அருவக்சமாவா துவல் அருள் வானங்கள் பூமியினுடைய விசாலமாக அந்த சுவர்க்கம் இருக்கிறது அவ்வளவு பெரிய பரப்பை கொண்டதாக அந்த சுவர்க்கம் இருக்கிறது அந்த சுவர்க்கத்தின் நீங்கள் மிகவும் வேகமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பால் வேகமாக செல்ல வேண்டும் முதலாவது அல்லாஹு தாராவுடைய மகபுரத்தின் பால் வேகமாக செல்ல வேண்டும் இரண்டாவது சுவர்க்கத்தின் பால் வேகமாக செல்ல வேண்டும் சுவர்க்கத்தின் பால் வேகமாக செல்லுவது என்றால் என்ன சுவர்க்கத்தை அன்னிக்க செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் வேகமாகவும் கரிசனையோடும் அக்கறையோடும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சரி அல்லாஹு தாரா சொல்லிவிட்டான் இரண்டு விஷயங்களுக்கு வேகமாக செல்லுங்கள் மன்னிப்பின் பால் வேகமாக செல்லுங்கள் சுவர்க்கத்தின் பால் வேகமாக செல்லுங்கள் சரி அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் தக்குவா உள்ளவர்களுக்காகத்தான் அந்த சுவர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய மன்னிப்பின் பால் வேகமாக செல்லுங்கள் சுவர்க்கத்தின் பால் வேகமாக செல்லுங்கள் மிகவும் விசாலமான சுவர்க்கம் சரி அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் தக்குவாதாரிகளாக மாறினால் தான் அந்த விசாலமான சுவர்க்கத்துக்குள் நுழையலாம் நோன்பினுடைய நோக்கம் தக்குவாவை அடைவது எனவே நோன்பு பிடித்து தக்குவாவை அடைந்தால் அந்த விசாலமான சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியும் அப்படியான நோன்பு பிடித்து தக்குவாவை தங்களுடைய கட்டுச்சாதமாக ஆக்கி அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் இந்த வசனத்தின் விளங்குகிறோம் அல்லா தாலா சொல்லி அப்படியே நிறுத்திவிடவில்லை அவன் என்ன சொல்லுகிறான் அந்த தக்குவா உள்ளவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் சிபார்த்துக்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் மிகவும் அழகாக சொல்லி காட்டுகிறான் பின்வரும் ஐந்து பண்புகளை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தக்குவாதாரிகள் அந்த சுவர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று குரானிலே சொல்லுகிறான் எனவே நாங்கள் கட்டாயமாக அந்த ஐந்து பண்புகள் யாவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு பிடித்தால் தக்குவா வரும் தக்குவா வந்தால் சுவர்க்கத்துக்கு போகலாம் சரி தக்குவா வந்து என்பதற்கான அடையாளங்கள் என்ன ஐந்து அடையாளங்கள் இருக்க வேண்டும் எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அல்லாஹு என்றால் அதற்கு ஐந்து அடையாளங்கள் இருக்கும் அந்த ஐந்து அடையாளங்களும் இருந்தால்தான் தக்குவாவினுடைய வெளிப்பாடுகளாக அவற்றை நாங்கள் பார்க்க முடியும் அல்லாஹுத்தாலா மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அந்த ஐந்து பண்புகளும் என்பதை நாங்கள் தெரிந்து ஆவலாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட தொகாதாரிகளுக்கு தான் சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது பண்பு அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வசதியோடு இருக்கின்ற பொழுதும் கஷ்டத்தோடு இருக்கின்ற பொழுதும் அவர்கள் செலவு செய்வார்கள் தான தர்மம் கொடுப்பார்கள் அவர்களுடைய மனது இலகிய மனதாக இருக்கும் அவர்கள் ஈகை பண்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் தாராளமாக வாரி கொடுப்பார்கள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள் சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் செழுமையிலும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது தக்குவாவினுடைய முதலாவது வெளிப்பாடாக இருக்கிறது எனவே ஒரு மனிதன் நோன்பிருந்திருக்கிறான் தக்குவாவை அடைந்திருக்கிறான் என்றால் அவர்களிடத்திலே மற்றவர்களுக்கு கொடுத்து வாங்க வேண்டும் மற்றவர்களுக்கும் தர்மம் கொடுக்க வேண்டும் என்ற பண்பு வந்தில்லை என்றால் அவன் நோன்பு பிடித்ததனுடைய அர்த்தம் அங்கு வெளிப்படவில்லை நோன்பினுடைய நோக்கம் அவனிலே வெளியாகவில்லை என்பது அர்த்தமாகும் முதலாவது விஷயம் அவன் அல்லாவுடைய பாதையிலே ஏழைகளுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும் அவன் வசதியாக இருக்கின்ற நேரத்தில் மாத்திரம்தான் கொடுப்பான் என்பதல்ல அவன் கஷ்டத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கொடுப்பான் என்றுதான் குர்வானிலே அல்லா சொல்லுகிறான் எனவே சகோதரிகளே எங்களுடைய உள்ளம் நோன்பு பிடித்ததற்கு பிறகு ஒரு ஏழையை காணுகின்ற பொழுது இரக்கத்தை சொல்கிறதா என்று பார்ப்போம் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் நோய் வாய்ப்பட்டுக் கொண்டு தங்களுடைய மருந்துகளுக்கு கூட காசு கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதற்கான துணிமணிகள் இல்லாமல் காலிலே செருப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் ஷேரிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு இரக்கம் ஒரு அன்பு ஒரு பாசம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அப்படி வரமில்லை என்றால் எங்களுடைய நோன்பு எங்களிலே தாக்கத்தை விளைவிக்கவில்லை எங்களுடைய தாயும் தகப்பனும் வறுமையில் இருக்கிறார்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் என்றால் உணவை உண்டு கொண்டு சந்தோஷமாக நான் குரட்டை விட்டு தூங்குகின்றேன் என்றால் என்னுடைய நோன்பிலே பிரயோசனம் கிடையாது அந்த நோன்பு தக்குவாவை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கும் எனவே சகோதரர்களே பெரியார்களே போகின்றவர்களுடைய முதலாவது பண்புரா அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் செழுமையிலும் வறுமையிலும் அவர்கள் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள் எனவே அல்லாஹ் சொல்லவில்லை வசதியோடு செலவழிப்பார்கள் என்று விரும்பக்கூடியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரைக்கும் நீங்கள் நன்மையை அல்லது சுவர்க்கத்தை அடைய முடியாது என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் அருமை சகோதரிகளை பெரியார்களே சகாபாக்கள் ரவி எவ்வளவு எல்லோரும் வசதியானவர்கள் அல்ல ஆனாலும் கூட வசதி இல்லாத சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் விருந்தாளிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் வீட்டிலே உணவு பற்றாக்குறையாக இருக்கிறதா வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர் சங்கடப்படுவார் என்பதற்காக வேண்டி தங்களுடைய இருக்கின்ற விளக்கை அணைத்து அவர்கள் குழந்தைகளுக்கும் மனைவிமாருக்கும் கொடுக்காமல் வந்த விருந்தாளினுடைய பசியை ஆற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம் அவர்களுடைய வெளிச்சமாக பிரகாசித்திருக்கிறது நோன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நோன்பு வரும் சடங்காக அமையவில்லை எனவே முதலாவது பண்பு செலவழிப்பவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது பண்பு வல்காது மீனல் வை அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்பவர்களாக அடக்கிக் கொள்பவர்களாக இருப்பார்கள் சுபகான் அல்லா ஒரு நோன்பாளி இடத்திலே வரவேண்டிய இரண்டாவது பண்பு ஒரு தக்குவாதாரியான் எடுத்ததற்கெல்லாம் கோபம் எடுக்க மாட்டான் அவனுடைய கோபம் அவனுக்கு வரும் கோபம் வரமாட்டாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை கலமல் ரயில கோபத்தை கட்டுப்படுத்தினான் விழுங்கிக் கொண்டான் அதனை குறைத்து கொண்டான் என்றுதான் குரான் சொல்லுகிறான் நுழையக்கூடிய தக்குவாதாரிகளுடைய இரண்டாவது பண்பு அவர்கள் ஆத்திரப்படுகின்ற பொழுது அவர்கள் நிதானமாக இருப்பார்கள் வழக்கமாக சொல்லப்படுவது என்ன நோன்பு பிடித்தால் கோபம் வரும் என்று சொல்வார்கள் நிச்சயமாக அது இஸ்லாமிய பண்பு நோன்பு பிடித்தால் எமக்கு யாராவது அநீதி இழைக்கின்ற நேரத்திலே அங்கு ஆத்திரம் வரத்தான் செய்யும் கோபம் வரத்தான் செய்யும் ஒரு மனிதனுடைய புனிதமான பண்பாக இருப்பது கோபத்தை அடக்குவது மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் ஒரு மிருகத்தை ஒரு நாயை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நாய் தனக்கு இன்னும் ஒரு நாய் கடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருப்பதில்லை அது திரும்பவும் கடிப்பதற்கு அது ஆரம்பிக்கும் அல்லது சத்தம் போடும் தனது கோபத்தை அது அடக்க மனிதனும் அப்படித்தான் தனக்கு யாராவது அடிக்கின்ற பொழுது ஏசுகின்ற பொழுது அவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் கோபத்தை அடக்குகின்றான் என்றால் அவன் மலக்குகளுடைய ஒரு பண்பை பெற்றிருக்கிறான் அவன் தக்குவாதாரிகளுடைய பண்பொன்றை பெற்றிருக்கிறான் என்பது அதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது சுவர்க்கத்துக்கு போக வேண்டுமா நோன்பு தாக்கம் உள்ளதாக மாறி இருக்கிறது என்று நாங்கள் மாறுதட்டி வேண்டுமா இரண்டாவது பண்பு என்ன கோபத்தை அடக்குபவர்களாக இருப்பார்கள் மனைவி மக்களோடு இருக்கின்ற உறவிலே கோபம் வரத்தான் செய்யும் ஒரு தொழிலாளி சிறந்த முறையிலே தனது வேலையை செய்யவில்லை என்று கேள்விப்படுகின்ற பொழுது கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் வேண்டும் நிதானமாக அணுக வேண்டும் நாம் ஆவேசப்படக்கூடாது ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதனை அணுகி இதமாக கனிவாக இரக்கமாக அவனுடைய தவறை திருத்திக் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பண்பு நோன்பாடிக்கு வர வேண்டிய ஒரு பண்பு மூன்றாவது பண்பு அணி அவர்கள் மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மக்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களும் பதிலுக்கு தவறு செய்ய மாட்டார்கள் மக்களை பொர்கள் அவர்களுடைய தாராள தன்மையை அது காட்டும் பணத்திலே கஞ்சத்தனம் கிடையாது மன்னிப்பதிலும் கஞ்சத்தனம் கிடையாது அவர்களுடைய செலவு செய்வார்கள் செலவு செய்வார்கள் எவ்வளவு பெரிய அருமையான ஒரு பண்பு என்று சந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் மன்னிக்கட்டும் அவர்கள் பொறுத்துக் கொள்ளட்டும் நிச்சயமாக உங்களுடைய அருமையான ஒரு கருத்து என்று சிந்தித்து பாருங்கள் ரமலான் மாதத்திலே எங்களுக்கு மகோபுரத்து கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அந்த மகோபுரத்து கிடைக்க வேண்டுமா எங்களுக்கு யாரெல்லாம் அநீதி இழைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு சிலர் தங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பார்கள் சிலர் எங்களுக்கு அழித்து இருப்பார்கள் ஏசி இருப்பார்கள் பழிவாங்க கூடாது மனதிலே வைராக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது மாதா அவர்கள் எதனை செலவு செய்வது என்று நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள் கோலில் ஆஃபுவ நபியே பாவம் மன்னிப்பை செலவு செய்ய வேண்டும் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் செலவு செய்வது பணத்தை என்று இங்கு சொல்லவில்லை அப்படியான ஒரு அர்த்தமும் அந்த குரவானுடைய வசனத்துக்கு இருக்கிறது மேலதிகமான பணத்தை செலவு செய்வது என்ற விளக்கம் இருக்கிறது ஆனால் அல்லாஹு ஆஃபுவ பணத்தை செலவு செய்வது அல்ல மன்னிப்பை செலவு செய்யும்படி நபியை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று குரவானுடைய சொல்லுகிறான் எனவே பணத்தை செலவு செய்வது என்பது ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய கோபா வேஷத்தை செலவு செய்வது அதனை அப்படியே அடக்கி கொள்வது மற்றவர்களை மன்னிப்பது என்பது இன்னொரு பகுதி அல்லா எப்படி கேட்கின்றான் என்று பாருங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய சகோதரர்களே பெரியார்களே பாவம் மன்னிப்பு என்பது ஒரு விரிவான விஷயமாக இருக்கிறது நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு துரோகம் செய்துவிட்டால் அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்போம் அவன் விரும்பினால் அவன் இரக்கமுள்ளவன் மன்னித்து போடுவான் சக அடியார்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றங்கள் இருக்கிற்கு அவடத்திலே மன்னிப்பு கிடையாது அதே போன்று எங்களுக்கு யாராவது அநியாயம் இழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கிடைக்க மாட்டாது உதாரணமாக எங்களிடத்திலே இருந்து யாராவது கடன் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு செலுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றால் நாங்கள் ரமதானுடைய காலத்திலே பெருமனது எங்களுக்கு யாராவது அடித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் எங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் மன்னிப்பை வழங்காத வரைக்கும் அல்லாவிடத்திலே அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ரமதானுடைய காலத்திலே எங்களுக்கு யாரெல்லாம் ஏசி இருக்கிறார்களோ அடித்திருக்கிறார்களோ கடன் தர இருக்கிறார்களோ அல்லது எங்களுடைய உரிமைகளிலே அத்துமீறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பெருமனதோடு தாராள தன்மையோடு நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை குரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அலா துசை ஐயகு அல்லாஹுலக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புவதில்லையா என்று கேட்கிறான் சுபஹான் அல்லா எவ்வளவு அருமையான கருத்து என்று பாருங்கள் எனவே தக்குவாதாரிகளுடைய மூன்றாவது பண்பு அணிநாஸ் அவர்கள் மனிதர்களை மன்னிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் மனிதர்களை என்று தான் சொன்னானே தவிர மூமின்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை உலகத்திலே மூமின்கள் மாத்திரமல்ல தவறு செய்வது காவிரிகளும் தவறு செய்வார்கள் எனவே அன்னாஸ் மனிதர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் ஒரு நோன்பாளியினுடைய மனது எவ்வளவு விரிந்த மனதாக இருக்கிறது அவன் யாருக்கும் பழிவாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க நிச்சயமாக அவன் மன்னிப்பான் அவனுடைய உள்ளத்திலே வஞ்சகம் கிடையாது கஷடு கிடையாது குரோதம் கிடையாது மற்றவர்களை எப்படியாவது பழி தீர்க்க உணர்வு அவனுக்கு கிடையாது காரணம் அவன் மௌத்தை விசுவாசித்திருக்கிறான் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறான் நாளை மறுமையிலே எனக்கும் நன்மைகள் தேவைப்படுமே என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் வருஷ கணக்கிலே வைராக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டான் மக்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்தை பார்க்கிறோம் வரலாறு அவர்கள் ஒரு தடவை ரசூ செல்லு அலைவ செல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் யார சூழல்லா எனக்கு செலவழிப்பதற்கு பணம் கிடையாது யுத்தத்துக்கு அனுப்புவதற்கு என்னிடத்திலே குதிரைகளோ அல்லது ஒட்டகங்களோ என்னிட சகாபியாக இருக்கிறேன் செலவழிப்பதற்கு பணம் இல்லையே என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த சகாபியை பார்த்து நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொன்ன அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் செலவழிப்பதற்காக வேண்டி இருப்பது ஒரே ஒரு விஷயம் தான் நான் எனக்கு யாரெல்லாம் அநீதி இழைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் எனக்கு அட்டூழியம் செய்திருக்கிறார்களோ எனக்கு யாரெல்லாம் உரிமைகளை தருவதற்காக வேண்டி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டேன் யார் ரசூ அல்லா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டு நான் அல்லாவுடைய பாதையிலே அதனை ஒரு தியாகமாக காட்டப் போகின்றேனே என்று சொன்ன பொழுது ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அன்னாரை அங்கீகரிக்கிறார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அவருக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைத்து என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்களிடத்திலே பணம் இல்லையா செலவழிப்பதற்கு மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கிய அந்த செலவை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த அபூ எனப்படக்கூடிய சஹாபியினுடைய வரலாற்றில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் எனவே நாங்கள் கோபத்தை அடக்க வேண்டும் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அதே நேரம் வல்லாஹூ யூசிபுல் அதே நேரம் ஐந்தாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாம் அநீதி இழைத்துக் கொண்டால் அல்லாஹு தாலாவை உடனே ஞாபகப்படுத்துவார்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே தங்களுடைய கேட்பார்கள் அல்லாவை மன்னிப்பவன் வேறு யாராகத்தான் இருக்க முடியும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி துடிவாதமாகவும் இருக்க என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பையும் நிரந்தரமாக தங்கிவிடக்கூடிய சுவர்க்கங்களையும் இப்படி அருமை சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த ஐந்து பண்புகளும் முதலாவது பண்பு இன்பத்திலும் துன்பத்திலும் செலவழிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள் அதே நேரம் தாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் அல்லாவுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்வார்கள் ஐந்தாவது பண்பு அவர்கள் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே பாவம் கேட்பார்கள் என்ற இந்த ஐந்து பண்புகளையும் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தப்புவாதாரிகள் இவர்களுக்குத்தான் மிகவும் விசாலமான சுவர்க்கம் காத்திருக்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறான் இப்படிப்பட்ட இந்த ரமதானுடைய மாதத்திலே தக்குவாவுக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது மனதை நாங்கள் கையை வைத்து கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே எமது உள்ள மனப்பான்மை மற்றவர்களுக்கு உணர்வு பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்திருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அல்லாஹு தாலாவுடைய இந்த அருமையான பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் புரானிலே அல்லாஹு இன்னும் ஒரு இடத்திலே பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான் அவர்கள் பின்வரும் பண்புகளை கொண்டிருப்பார்கள் ஆழமான ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது பண்பு ஆத்தல் மால அலாஹி அந்த செல்வம் இருக்கிறது சொத்து செல்வம் இருக்கிறது அவற்றை அவர்கள் விரும்பினாலும் அவற்றின் மீது அவர்களுக்கு பாசம் இருந்தாலும் கூட அவர்கள் அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள் வேலைகளுக்கு கொடுப்பார்கள் வழி போக்கர்களுக்கு கேட்டு வருபவர்களுக்கு அடிமைகளுக்கு என்றெல்லாம் அவர்கள் உறவுக்காரர்களுக்கு என்றெல்லாம் அவர்கள் உறவு கொடுப்பார்கள் அது அவர்களுடைய இரண்டாவது பண்பு என்று சொல்கிறான் மூன்றாவது பண்பு அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள் நாலாவது பண்பு இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு பண்புதான் அவர்கள் வல்முபு நபி அஹுதீம் தங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை எல்லாம் கவனமாக அவர்கள் பேணுவார்கள் ஐந்தாவது பண்பு அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் உலா இக்கல்லோ இவர்கள் தான் உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறார்கள் உலா ஐக்கள் முத்தகோ இவர்கள் தான் தக்வாதாரிகள் என்றும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே சகோதரர்களே இந்த இரண்டு குரானுடைய வசனங்களையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஒரு முத்தத்தை எனப்படக்கூடிய தக்குவாதாரிக்கு இருக்க வேண்டிய பிரதானமான பண்புகளை நாங்கள் சொல்லுகிறோம் அந்த பண்புகளிலே மேலதிகமாக இந்த குரானுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அவர்கள் பொறுமை சாதிப்பார்கள் ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் தக்குவாதார்கள் என்று சொல்லுகிறான் சகோதரர்களே பெரியார்களே நாம் இந்த நான்காவது பண்பை பற்றி சிந்தித்து பார்ப்போம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு தப்புவாதாரியினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது நாம் எவ்வளவு கொடுக்கல் வாங்கல ஈடுபடுகிறோம் நாம் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகிறோம் எவ்வளவு சமூக உறவுகளை எல்லாம் பேணிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் எத்தனை பேருக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேர் எங்களை நம்பி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் எங்களை நம்பி எத்தனையோ விடயங்களிலே அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா எ கடனை திருப்பி கொடுக்கின்றோமா ஒரு மனிதனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள் தக்குவா இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அற்புதமான வெளிப்பாடுகளிலே ஒன்று அந்த மனிதன் நம்பிக்கை நாணயமானவனாக இருப்பான் அசாதிக்குள் அமீன் உண்மை பேசுபவனாக மற்றவர்களோடு நம்பிக்கை நாணயமானவனாக வாய்மை உள்ளவனாக இருப்பான் அவருடைய பேச்சிலே வாய்மை இருக்கும் அவருடைய நடத்தையிலே வாய்மை இருக்கும் அவனுடைய ஈமானிலே வாய்மை இருக்கும் இவற்றையெல்லாம் கொண்டவனாக இருப்பான் எனவே சகோதரர்களே பெரியார்களே தக்குவா என்றால் ஒரு கருத்து எமது மனதிலே இருக்கிறது தக்குவாவுக்கு இருக்கிறது ஆனால் தக்குவாவினுடைய இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது மனிதன் செயல்பாட்டிலே இறங்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் எந்த மனிதன் பாவங்களையெல்லாம் விட்டு இருக்கிறான் ஆனால் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றால் அவன் விசாலமான சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு தக்குவாதாரியாக இருக்க மாட்டான் என்பதையும் அவனால் அடைந்து கொள்ள முடியாது என்பதையும் இந்த இரண்டு குரானுடைய வசனங்களில் இருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல நோன்பை பற்றி பேசுகின்ற பெரும்பாலான ஹதீஸ்கள் எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்துத்தான் எமது நாவை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதாகும் நாம் இந்த ரமலாருடைய மாதத்திலே பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் என்பதனால் மாத்திரம் எமது நோன்பு பரிபூர்ணம் அடைய மாட்டாது அல்லாஹுடைய சொல்வது அல்லது பொய் சொல்வதை விட்டுவிடவில்லையோ அதன் அடிப்படையில் நடந்து கொள்வதை அவன் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதனாலும் தாகித்திருப்பதனாலும் அல்லாஹு தாலாவுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு அடைந்திருக்கிறோம் விடயம்தான் எமது வாய்க்கு நாங்கள் சரியான ஒரு பூட்டை போட்டு இருக்கிறோமா எமது நாவ கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் புறம் பேசுவது பொய் பேசுவது கோல் சொல்வது அபாண்டம் சுமத்துவது மற்றவர்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது என்ற விஷயங்களுக்கு கட்டுப்பாடு வந்திருக்கிறதா என்று பார்ப்போம் இல்லை என்றால் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் நீண்ட நேரம் கால் கடற்க கடுக்க வணங்கினோம் என்பதை தவிர வேறு எந்த பிரயோசனமும் இந்த நோம்புக்கு கிடையாது ஒரு பொய்யை பேச ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு ஞாபகம் வர வேண்டும் ரப்பே ரஹ்மானே நான் உனக்காக பாசித்திருக்கிறேன் இந்த நாவினால் இதனால் சாப்பாடு நான் சாப்பிடவில்லை ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றோம் இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா இருந்தால் தான் இந்த நோன்போடு அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் நோன்பு காலத்திலே பெற்றிருக்கின்ற இந்த பயிற்சி காலங்களிலும் எமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு நாள் அலை அவர்கள் அவர்களை பார்த்து உங்களுடைய இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் அப்போது அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஹூ அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக நரக நெருப்பிலே மனிதர்கள் எல்லோரையும் குப்புற தள்ளிவிடுவது அவர்களுடைய அறுவடைகளை தவிட வேறு என்னவாகத்தான் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அணிஹி ஒரு மனிதன் ஒழுங்கான இஸ்லாமத்தில் இருக்கிறான் என்றால் அதனுடைய அடையாளம் அதனுடைய அடையாளமாக இருப்பது தனக்கு சம்பந்தம் இல்லாத விட்டு விடுவதாகும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாவுக்கு நாங்கள் கட்டுப்பாடு போட வேண்டும் என்பது பெறுகின்ற ஒரு படிப்பனையாக இருக்கிறது இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நாம் வாழுவது ஒரு சிறுபான்மை நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே ஒரு கஷப்புணர்வு இப்போது வளர்ந்து வந்திருக்கிறது முஸ்லிம்களை அவர்கள் தப்பாக பார்க்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பள்ளி வாய்கள் தாக்கப்படுகின்றன வியாபார நிலையங்கள் தாக்கப்படுகின்றன முஸ்லீம்களுடைய ஹிஜாபுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களை பற்றிய மிகவும் மோசமான கருத்துக்களை மீடியாக்களிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சந்தர்ப்பத்திலே ரமலானை நாங்கள் அடைந்திருக்கிறோம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ன காரணத்தை முன்னிட்டும் எமது ஒலிபெருக்கிகளிலே பிரசங்கங்களை நாங்கள் ஒளிபரப்ப கூடாது ஐந்து வேலை தொழுகைகளை கூட ஒளிபெருக்கைகளிலே ஒளிபரப்புவர்கள் இருக்கிறார்கள் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய ஆத்திரத்தையும் அவர்களுடைய கோபத்தையும் சீண்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ரமதானுடைய காலத்திலே இரவு காலத்திலே இளைஞர்கள் என்ன காரணத்தை முன்னிட்டு பாதைகளிலே விளையாடி தெரியக்கூடாது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கின்ற ஒரு மாதம் என்று இந்த ரமதானுடைய மாதம் பிரபலியமாக இருக்கிறது அப்படியான ஒரு அவப்பெயரை இந்த கண்ணியமான ரமதானுக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடாது பெற்றார்களுக்கு சொல்லுகிறோம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய நாட்டு நடப்புகளை அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தெரியாத்தனமாக சில தவறுகளை செய்துவிட்டால் அது முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் உலமாக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர்கள் இந்த சமுதாயத்திலே சௌஜன்யத்தையும் ஐக்கியத்தையும் உருவாக்குவதற்கு வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இஸ்லாமிய இயக்கங்களுக்கு இடையிலே பெரும் மோதல்களை வெளிக்காட்டுபவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தை காவிரிகளுக்கு காட்டிக் கொடுக்க கூடியவர்கள் கூட முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எம்மையெல்லாம் பாதுகா எம்முக்கெல்லாம் பாவ கரைகளை எமது உடலிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் குளிக்க போய் சேறுபூசிக்கொள்ளக்கூடாது சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் பாவங்களிலே ஈடுபடக்கூடாது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது தொலைக்காட்சியிலே படங்களை பார்ப்பதையும் தொலைக்காட்சி நாடகங்களை நாங்கள் பார்ப்பதையும் முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அரட்டை அடிப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் உறவினர்களுடைய உறவுகளை நாங்கள் பேண வேண்டும் நோன்பாளிகளுக்கு நோன்பு தரக்கு செய்ய வேண்டும் குரவானை அதிகமாக ஓத வேண்டும் அதிகமாக இஸ்லாமிய நூல்களையும் பொது நூல்களையும் நாங்கள் வாசிக்க வேண்டும் பொது காரியங்களிலே நாங்கள் சம்பந்தப்பட வேண்டும் கடைசி பத்திலே லைலத்து நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஏத்திகாப்பை மாற்றிக் கொள்ள வேண்டும் சதக்கத்து தித்தர் போன்ற சிறப்பான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லா வகையிலும் இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்தியவருடைய கூட்டத்திலே ரப்பே ரஹ்மானை எங்களை ஆக்குவாயாக இந்த ரமலானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது புது மனிதர்களாக எல்லா வகையிலும் பாக்கியத்தை சுமந்த மனிதர்களாக எம்மை வெளியேற்றுவாயாக ஜால்லா தக்குவாதாரிகளுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இருக்கும் என்று உன்னுடைய மறை குரானிலே சொல்லியிருக்கிறாயோ அவ்வளவு பண்புகளையும் நிரப்பமாக பெற்றவர்களாக எங்களை நீ ஆற்றிவிடுவாயாக அல்லா பலகீனர்களாக இருந்து கேட்கிறோம் ஒரு கடமையை செய்து கொண்டு கேட்கின்றோம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை அல்லா நீ பாதுகாப்பாயாக அல்லா முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீ உதவி செய்வாயாக முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பிலே கனிமாவோடு மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருள்வாயாக நாளை மறுமையிலே உன்னுடைய ரஹமத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்ற உயர்தரமான சுவர்க்கத்தை எங்களுக்கு நசைபாக்குவாயாக